அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எண்ணியார் எண்ணம் எழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணிச்செயின் இடனறிந்து துண்ணியார் துண்ணிச்செயின் எண்ணியார் எண்ணம் இழப்பர் என்று பிரித்தறிந்து நாம் பொருள் புரிந்து நல்ல இடத்தை தேடி பாதுகாவலை அமைத்து கொண்டு அதனோடு நெருங்கி செயலை மேற்கொள்வாரானால் வெற்றி காணலாம் என்று எதிர்நோக்கி வந்த எதிரிகள் தம் எண்ணம் ஈடேறாது தோல்வி அடைவர் இடத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் அதை நன்கு அமைத்து கொள்ளல் வேண்டும் என்ற அவசியம் பற்றியும் இக்குரட்பாவில் உணர்த்தப்பட்டிருக்கிறது செயலை மேற்கொள்ளும் முன்னர் நல்ல இடத்தையும் இழப்பு இல்லாத பாதுகாவலையும் தேடிக் கொள்ள வேண்டும் வெற்றி பெறக்கூடிய அரசனும் கூட தன் வெற்றிக்குரிய நல்ல இடத்தில் நின்றுவிட்டால் அவனது பகைவனும் அவன் வெற்றி அடைவதை அறிந்து பகை ஒழிவான் இடனறிந்து வினை செய்வார் முன் பகைவர் எண்ணம் பலிக்காது என்பது இக்குறட்பாவில் உணர்த்தப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய நான்கு குரட்பாக்களிலும் பகைவரது அரணின் புறத்து தங்குவார் தங்குவதற்காகும் இடம் அறிதல் உபதேசிக்கப்பட்டது அதாவது எதிரியின் அரணுக்கு வெளியே தகுந்த பாதுகாப்பான இடத்தை ஏற்படுத்தி கொண்ட பிறகே போரில் ஈடுபட வேண்டும் என்ற கருத்து கூறப்பட்டது இன்றைக்கும் நாம் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே பார்க்கின்ற கோட்டைகளை பார்க்கும் பொழுது இந்த குரட்பாவின் உண்மையை உணர்ந்து கொள்ளலாம் இனி பதவுரை காணலாம் இடன் செயல் புரிவதற்கேற்ற இடத்தை அறிந்து தெரிந்து துன்னியார் முற்படுகின்றவர் துண்ணி பாதுகாப்பை அமைத்து கொண்டு செய்யின் செயல்பட்டால் எண்ணியார் அவரை வெல்ல எண்ணுபவர் எண்ணம் அந்த எண்ணத்தை இழப்பர் விட்டுவிடுவர் வெல்வதை கடினமாக கருதுவர் என்பது கருத்து செயல் இடத்தை தெரிந்து முற்படுகின்றவர் பாதுகாப்பை அமைத்து கொண்டு செயல்பட்டால் அவரை வெல்ல எண்ணுபவர் விட்டு விடுவர் வெல்வதை கடினமாக கருதுவர் என்பது கருத்துக்கும் மனமார்ந்த வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக